வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு பனாமா நகரம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு திவோலி கார்டன்ஸ் உலகின் மிக பழமையானதும் தற்போது உபயோகத்தில் உள்ளதுமான பொழுதுபோக்கு பூங்காவான திவோலி கார்டன்ஸ் டென்மார்க் நாட்டின் கோபன் ஹேக்கன் நகரில் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பனாமா கால்வாய் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வார்சாவில் இடம்பெற்ற போரில் போலந்து ராணுவத்தினர் சோவியத் படைகளை வென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது கொரியா விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானின் முதலாவது கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்று காமன்வெல்த் அமைப்பின் கீழ் தனி நாடாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தென் கொரியா உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் நிலநடுக்கம் மற்றும் வெள்ளம் காரணமாக 574 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காங்கோ குடியரசு பிரான்சிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வங்காள தேசத்தில் இடம்பெற்ற புரட்சியில் அதிபர் சேக் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அவரது குடும்பத்தில் பெரும்பான்மையோன கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில் தமிழருக்கு எதிரான இனப்படுகொலை நடவடிக்கையான ஆவணி படுகொலை ஆரம்பித்தது நாநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு பத்தாயிரம் பேர் வரை காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு துருக்கியில் குர்து மக்கள் மற்றும் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியினர் இராணுவத்திற்கு எதிராக கெரீலா போரை ஆரம்பித்தனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தோனேசிய அரசாங்கத்துக்கும் ஆட்சி விடுதலை இயக்கத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஹெல்சிங்கியில் கையெழுத்தானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பெரு நாட்டில் இடம்பெற்ற எட்டு புள்ளி பூஜ்ஜியம் அளவிலான நிலநடுக்கத்தில் 514 பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வடகொரியா தனது நேரத்தை அரை மணி நேரம் குறைத்து வைத்தது இது யூ நேரத்தை விட எட்டரை மணி நேரங்கள் அதிகமாகும் இனி இந்த நாலில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நெப்போலியன் வனப்பாட் பிரான்ஸ் பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரவிந்தர் இந்திய குரு மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சி இந்திய விலங்கியல் மருத்துவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிள்ளை தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தி சதாசிவ பண்டாரத்தார் தமிழ் வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ந பிச்சமூர்த்தி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மேரி ஜேம்ஸ் துரைராஜா தம்பி முத்து இலங்கையை தமிழ் ஆங்கில கவிஞர் இதல் திறனாய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு க கைலாசநாத குருக்கள் ஈழத்து இந்து ஆய்வாளர் பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு கல்பகம் சுவாமிநாதன் தமிழக வீணை இசை கலைஞர் பேராசிரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குஸ்பாபு தாக்கரே இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுவாமி தயானந்த சரஸ்வதி தமிழக மரபுவழி அத்வைத வேதாந்த ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜஸ் தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு கலிதா ஜியா வங்காளதேசத்தின் ஒன்பதாவது பிரதமர் ஆயிரத்தி ஆண்டு பாரதி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி ஆண்டு சுஹாசினி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி ஆண்டு அர்ஜுன் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி ஆண்டு அதிபன் பாஸ்கரன் இந்திய சதுரங்க ஆட்ட வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மகாதேவ தேசாய் இந்திய செயற்பாட்டாளர் நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வங்காள முதல் அரசு தலைவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செல்லையா பொன்னுதுரை இலங்கை கிரிக்கெட் நடுவர் இந்நாளின் சிறப்புகள் இந்தியா வடகொரியா தென்கொரியா காங்கோ ஆகிய நாடுகளின் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே